வணக்கம் நச்சின ஒரு முத்து என்று உதயமூர்த்தி அவர்கள் எழுதியுள்ள மனப்பயிற்சியின் வலிமை என்ற கட்டுரையில் இருந்து சில பகுதிகள் வாழ்வில் முன்னேற துடிக்கும் நாம் உலகம் ஒரு நியாயத்திற்கு கட்டுப்பட்டு இயங்கி வருவதை உணர வேண்டும் உலகில் நிகழும் எல்லாவித காரியங்களும் ஒரு காரணத்தின் விளைவாகவே நிகழ்கின்றன விதையிலிருந்துதான் செடி கிளம்புகிறது ஓர் எண்ணத்திலிருந்துதான் செயல் பிறக்கிறது காரணம் இல்லாமல் காரியமில்லை நாம் ஒரு காரியத்தை துவக்கினோமானால் அதன் விளைவுகளை எதிர்பார்க்க வேண்டும் அதற்கு நம்மை தயார் செய்து கொள்ள வேண்டும் முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும் என்று நமது பெரியவர்கள் அழகாக கூறியிருக்கின்றனர் ஆக நாம் துவக்கும் செயல்களின் விளைவுகளில் தப்பிக்க முடியாது திருடுபவர்களும் பொய் யார் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் என்ற தன்னம்பிக்கையில் பல சமயம் அங்கே நியாயம் பார்த்துக் கொண்டிருக்கிறது உண்மை உற்று நோக்கிக் கொண்டிருக்கிறது என்பதை மறந்து கண்ணகியை அழைத்துக் வரியவனாய் மதுரையை நோக்கிச் செல்லும் கோவலனை பார்த்து மாடலன் கேட்கிறான் நான் அறிந்தவரை இம்மையில் நீ செய்தவை எல்லாம் நல்ல காரியங்கள் எப்படி நேர்ந்தது இக்கதி உனக்கு என இளங்கவடிகள் மறைமுகமாக ஊழ்வினை வந்து உருத்த இப்படி நேர்ந்தது கோவலனுக்கு என்று எடுத்துக்காட்டுகிறார் சில சமயம் விளையும் பலன்களுக்கான காரணங்கள் நமக்கு புரிவதில்லை அதற்காக இவ்வுலகம் தரிகட்டு நடக்கிறது வாய்த்தவர்களுக்கு வாழ்க்கை என்று சிலர் வரட்டு தத்துவம் பேசுகின்றனர் இவ்வுலகில் நமக்கு தெரியாத விஞ்ஞானிகளால் கண்டுபிடிக்க முடியாத எத்தனையோ விஷயங்கள் இருக்கின்றன இவ்வுலகில் எல்லாவற்றிற்கும் ஒரு காலம் உண்டு என்பதை நாம் உணர வேண்டும் பூக்கள் வசந்த காலத்தில்தான் பூக்கின்றன பழங்கள் பருவ காலங்களில்தான் வழுக்கின்றன அதேபோல சில காரியங்கள் நடப்பதற்கும் சில காலம் நேரம் தேவைப்படுகிறது ஒரு காரியம் நிகழ்வதற்கு அதற்கேற்ற சூழ்நிலை வேண்டியிருக்கிறது சூழ்நிலை வாய்ப்பாக அமைய பல மனிதர்கள் சம்பவங்கள் என்று பல விஷயங்கள் சேர்ந்து இயங்க வேண்டியிருக்கிறது இந்த உணர்வு தேவை அதற்கு வேண்டிய பொறுமை தேவை மனப்பக்குவமும் தடிகொன்று அடித்து காயை கனியாக்கிவிட முடிவதில்லை இதை புரிந்து கொள்ளாத போது அவசரப்படும் போது அதற்கு நேர் எதிரான பலன்கள் காணலாம் செயல்படுங்கள் அத்துடன் இயற்கையுடன் ஒத்துப்போங்கள் பொருளும் சக்தியும் ஒன்றே என்ற உணர்வு நம்மை நமது சூழ்நிலையின் நண்பனாக்குகிறது அணுசக்தியில் பொருள் உடைந்து சக்தியாக வெளிவருகிறது மனைவியலார் மூளைக்கும் மனத்திற்கும் உள்ள தொடர்பை பற்றி ஆராய்ந்து வருகின்றனர் அவர்களுடைய அதிசயம் மூளை என்ற ஜடப்பொருள் எப்படி எண்ணம் என்கிற ஜடமல்லாத பொருளாக மாறுகிறது என்பது கல்லும் மண்ணும் தாவரமும் மிருகமும் மனித இனமும் வெவ்வேறு விழிப்பு நிலை பெற்ற ஜடப்பொருள்கள் என்ற உணர்வு நமக்கும் நமது சூழ்நிலைக்கும் ஒரு தொடர்புற்றுகிறது அதையே வானில் மின்னும் நட்சத்திரங்களுக்கு இப்பிரபஞ்சத்தில் இடம் இருப்பது எவ்வளவு உரிமையோ அதே உரிமை மனிதனாகிய உனக்கும் இவ்வுலகில் இருக்கிறது என்றார் ஒரு இதன் மூலம் எல்லா பொருட்களையும் எல்லா மனிதர்களையும் சமமாக நோக்கும் அகங்காரமற்ற நிலையில் பார்க்கும் ஓர் அறிவு நம்மை அடைகிறது இவ்வுலகம் ஒரு கட்டுப்பாட்டில் இயங்கி வருகிறது கோள்கள் ஒன்றுக்கொன்று ஒரு பரஸ்பர கவர்ச்சியில் ஈர்ப்பு சக்தியில் இயங்கி வருகின்றன மனிதர்களுக்கிடையே நிலவும் அத்தகைய சக்தியை கவர்ச்சி என்றும் அன்பு என்றும் காதல் என்றும் கூறுகிறோம் பிறருடைய உரிமைகளுக்கு ஊறு விளைவிக்காத வகையில் ஒரு கட்டுப்பாட்டுடன் ஒரு நெறியில் நம் வாழ்க்கையை இயக்கும்போது கட்டுப்பாடு இல்லாத நெறியில்லாத நிதானம் இல்லாத வாழ்க்கை தரிகட்டு ஓடும் கொம்புக்காலைக்கு சமம் அது பிறரை புண்படுத்துவதுடன் தன் வாழ்விற்கும் ஊறு விளைவித்துக் கொள்கிறது தமிழ் இலக்கியத்தில் பேசப்படும் கற்பும் அத்தகைய ஒரு நெறி அந்த நெறிக்கு மகத்தான வலிமை உண்டு அந்த நெறியுள்ளவர்களால் எதையும் சாதிக்க இயலும் அவர்கள் எதையும் கண்டு அஞ்சுவதில்லை பட்டினி விரதம் என்பவை இந்த நெறியை வளர்க்கும் மனப்பயிற்சிகளை நன்றி வணக்கம்